வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களை இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் மதிப்பீடு செய்வதற்கு அவர்கள் பெரும்பாலும் அவர்களுடைய செல்வ நிலையை பொருட்படுத்த மாட்டோம் அது ஏனென்றால் நடுநிலையோடு அறநிலையோடு வாழக்கூடிய பலரும் நல்ல செல்வ இருப்பார்களா என்றால் நிச்சயமாக கடினம்தான் உதாரணமாக நம்முடைய மாபெரும் தலைவர் திரு நல்லக்கண்ணு ஐயா அவர்களை எடுத்துக் கொள்ளலாம் மிகச்சிறந்த தலைவர் மிகச்சிறந்த போராளி மிகச்சிறந்த அறமெறியை பின்பற்றக்கூடிய சமூகத்தில் செல்வாக்கு பெற்ற மாமனே ஆனால் அவரிடத்தில் செல்வம் என்பது அவருடைய அறிவும் அவருடைய அற வாழ்க்கையும் தான் அவ்வரண்டையும் வைத்துக் கொண்டுதான் அவர் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் வறுமையில் இருக்கிறார் என்பதற்காக அவரை அடுத்து வந்த தலைவர்கள் அவரை மதிக்காமல் இல்லை அல்லது பிற பொதுமக்களோ எல்லோருமே அவருடைய செல்வ நிலையை வைத்து அவர் மீது மதிப்பு வைக்கவில்லை காரணம் அவர் நடுநிலையை தன் வாழ்க்கை முழுவதும் பின்பற்றியவர் அறநறியோடு தன்னுடைய வாழ்வை நடத்தியவர் இத்தகைய காரணத்தினால் செல்வ நிலைகளை எல்லாம் கடந்தும் ஒரு தலைவர் மதிக்கப்படுகிறார் என்றார் உண்மையிலேயே அறநறிகளை மக்கள் ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் ஐயா அவர்கள் தான் நம்மில் எத்தனை பேர் செல்வத்தை விடுத்து அறநறியை பின்பற்ற முயற்சிப்போம் என்பது தெரியாது ஆனால் அறநறியோடு வாழக்கூடியவனுக்கு செல்வம் ஒரு பொருடல்ல என்பதற்கு அவர்தான் மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கு ஒருவேளை ஒரு நல்ல செல்வந்தர் அவர் சேர்த்த செல்வங்கள் நல்ல வழியே அன்றி தீய வழியில் சேர்த்திருந்தால் நாம் அவரை போற்றுவோமோ நிச்சயமாக போற்ற மாட்டோம் அதே நேரத்தில் ஒரு செல்வந்தர் நல்ல அறநிலையோடு வாழக்கூடியவர் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக தன்னுடைய செல்வத்தை இழக்கிறார் என்றால் இவர் வறுமையில் வாடுகிறார் என்று எவரும் தூற்ற மாட்டார்கள் அல்லது பேச மாட்டார்கள் காரணம் என்னவென்றால் அவர் அறநெறியை பின்பற்றியவர் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆகையினால் அவர் தவறான காரியத்தினால் தன்னுடைய செல்வத்தினை இழக்கவில்லை என்பது மற்றவர்களுக்கும் புரிந்து கொள்ள முடியும் இதைத்தான் வள்ளுவர் சொல்லும் பொழுது நடுநிலையோடு அறநெறியோடு வாழக்கூடிய ஒருவர் சூழ்நிலை காரணமாக வறுமையில் வாடினாலும் கூட இந்த உலகத்தவர்கள் அவரை தாழ்த்தி பேச மாட்டார் என்று கூறுகிறார் ஆகையினால் நாமும் செல்வத்திற்கு இரண்டாவது இடத்தை வழங்கிவிட்டு அறநெறியோடு நடுவு வாழ கற்றுக் கொள்வோம் அப்பொழுது இவ்வுலகம் இவ்வுலகம் என்று அச்சமறுப்பவர்கள் நடுவு நிலைமையோடு இருந்தால் இவ்வுலகம் நம்மை பேசாது என்ற நம்பிக்கையோடு வாழ கற்றுக்கொள்வோம் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் படிரெண்டு நடுவு நிலைமை எண் நூத்தி பதினேழு நெடுவாக உலகம் நடுவாக நன்றி தங்கியான் தாழ்வு மீண்டும் குரல் நெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கன் தங்கியான் தாழ்வு இந்த நாள் இனிய நாளாக அமையற்றும் மீண்டும் சந்திப்போம் நன்றி